வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அதிக ஒப்புத்தன்மை கொண்ட கடல் சாக்கடல் 2. உலக நிலப்பரப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று உலக பூமி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது நான்கு உலக நீர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது ஐந்து தேரலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுப்பதற்கான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டமாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எஸ்பிஐ என்று அழைக்கப்பட்ட பாரத் ஸ்டேட் வங்கியின் நிர்வாக இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் கோபி ஆனான் எந்த வயதில் காலமானார் மூன்று கால்பந்து தொடர் வரிசையில் அதாவது கால்பந்து தொடருக்கான FIFA, எஃப் ஐ எஃப் ஏ தரவரிசை பட்டியலில் முதல் இடத்தை பெற்றுள்ள நாடு எது நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற தொழில் பொருள் ஆராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட கல் சவப்பட்டி, எந்த நூற்றாண்டை சார்ந்தது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி